الحمد لله رب العالمين ولا عاقبه للمتقين وللجنات للموحدين ولا عدوان الا على الظالمين وصلاه والسلام على خاتم النبيين امام المرسلين وعلى اله الطيبين الطاهرين واصحابه الاكرمين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد لقد قال الله تبارك وتعالى في مصحفه التنزيل وفرقانه المزيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم ناراً واهليكم ناراً وقودها الناس والحجارة ஆரம்ப என்னை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹும் ஜெல்ல ஜெல்லாலு அவனை போற்றுகின்றேன் போல அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்பதாகும் வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் தாபுங்கள் நாள் வரைக்கும் வந்து அன்னார்களை கூடிய மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் மீதும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாளிகையிலே ஒன்று கூறியிருக்க கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களே வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுவே பயந்து தப்புவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அதே போன்று உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நான் கொள்கிறேன் இஸ்லாமிய சகோதரர்களே பிரியவர்களே கண்ணியமானவர்களே இன்றைய ஹுசுபாவின் தலைப்பாக பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவர் என்ற அடிப்படையில் சில விடயங்கள் கிடைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆரம்பமாக நாங்கள் ஒரு சில விடயங்களை விலங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது இன்று முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னோட சமூகம் சீரழிஞ்சி போய்த்திருக்கிறது யாருக்கிட்டையும் சரியான முறையில இஸ்லாமிய வழிமுறைகள் இல்ல சமூகம் எடுக்க வழி இல்ல எந்த அளவுக்கு சொன்னால் மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலும் கூட எம்முடைய சமூகம் ஒரு கூறு போடப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில தவறுகளின் காரணமாக அப்படியே மட்டம் தட்டப்படுகின்ற அளவுக்கு எம்முடைய சமூகம் ஆகி போயிடுச்சே என்று சொல்லி கவலையில பேசுறவங்களும் குறையாக பேசுறவங்களும் இருக்கிறாங்க அன்பா அந்த பெரியவர்களே இந்த குறைக்கான முக்கியமான காரணம் என்ன நான் முதலாவது விளங்கிக் கொள்ளணும் எம்முடைய சமூகம் என்றது யாரு எம்முடைய சமூகம் என்ற எங்களை சுத்தி இருக்கக்கூடிய சகோதரர்கள் குடும்பம் அண்டை வீட்டார் நண்பர்கள் கனிமா சொன்ன இஸ்லாமிய உம்மட் வெளியே இல்ல இருக்குது எங்களை சுத்தி இருக்கிறாங்க எனவே ஒவ்வொரு குடும்பமும் இணைந்துதான் ஒரு சமூகம் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குடும்பமாக இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சமூகம் எனவே அந்த குடும்பத்தை வழி நடத்துகின்ற குடும்ப தலைவர் அவருடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பத்தில வாழ்க்கை வழிமுறைகளும் இருக்கும் அந்த குடும்பத்தில வாழ்க்கை வழிமுறை எந்த அடிப்படையில் இருக்கிறதோ கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே அந்த அடிப்படையில் தான் அந்த சமூகத்துடைய வாழ்க்கை வழிமுறையும் இருக்கும் எனவே நாங்க சமூகத்திற்கு சமூகத்தை குறை கூற முன்னால் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் வீட்டிற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய செலவுக்கு கீழால் ஒரு குடும்பத்தை வழிநடத்துகின்றவர் இவர் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் என்னுடைய வாழ்க்கை வரிமுறையொண்டிருக்கிறேன் எந்த குடும்பம் யாரை பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறது அவங்களோட வாழ்க்கை வழிமுறை எப்படி இருக்குது அன்ப சகோதரர்களை பெரியவர்களே நாம் இருக்கக்கூடிய மாதம் இஸ்லாமிய மாதங்கள்ல ரபிள் அவுவல் என்று சொல்லப்படுகின்றது இந்த ரபிய உடைய அர்த்தம் என்ன வசந்த காலம் முதலாவது வசந்தம் இது எந்த நோக்கத்திற்காக வேண்டி வைக்கப்பட்டதோ ஆனால் உண்மையிலே இது வசந்தம் ஏனென்று சொன்னால் எங்கள் உயிரிலும் மேலான முகமது அவர்கள் மாதம் என்று நாங்கள் கூறுகின்றோம் ஈருலக தலைவர் தலைவராக இருக்க தகுதியானவர் அவர்களுடைய வாழ்க்கை வரிமுறைகள் உலகத்திற்கே எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான திற அதாவது விடயங்கள் முழு வாழ்க்கையும் ஒரு மனிதன் சராசரி மனிதனாக இருக்கலாம் ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஒரு சமூகமாக இருக்கலாம் அது இஸ்லாமிய சமூகமோ மாற்று மதமோ யாராக இருந்தாலும் அன்னாருடைய வாழ்க்கையை பார்த்தா அதை பின்பற்றதுக்கு லேசி அதுல ஒரு முன்மாதிரி இருக்குது எனவே கணியமான சகோதரர்களை பெரியவர்களே அந்த நபிசரமாவும் அழகிவத்தெல்லாம் அவர்களுடைய சிறப்பம்சங்களை தாக இருந்தா அத ஒரு தனி தலைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் ஒவ்வொரு நபியுடைய உண்மத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு நபியுடைய உண்மத்தை சார்ந்தவர்களும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைய படிக்கிறது கட்டாயம் தெரிஞ்சு கதை கேட்கறதுக்கு இல்லை சம்பவத்தை நினைவேற்றிக் கொள்றதுக்கு இல்ல வாழ்க்கைய ஒவ்வொரு அம்சமும் வாழ்வினுடைய ஒவ்வொரு அம்சமும் எப்படி நாங்க பாலோ பண்ணலாம் பார்க்கலாம் الله சொல்ல சந்தர்ப்பரே சொ நபல்லுா கல்ல இந்த மக்களுக்குவராக இந்தாஹுமை ஏற்றுக்கொண்ட மக்கள் தீனின் படி வாழ்ந்த மக்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது நிறைய கூலிகள் இருக்கின்றது என்று நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் வீரன் ஏக்க மறுத்தவர்களுக்கு அதாவது பயங்கரமான வேதனை இருக்கின்றது என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் இருந்து போய்த்திருக்கின்ற இந்த உலகம் இந்த உலகத்துக்கே ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி நிலத்தாக ஒரு வெளிச்சமாக தால அனுப்பிய ஒரு நபி தான் எங்களுடைய உயிரின் மேலானு பல இடங்கள்ல பல சிவப்பம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி இருந்துச்சு அன்பார்ந்த சகோதரர்களை பெரியவர்களே அல்லாஹுடைய தன்னுடைய களிமாஹா இல்ல களிமாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பேர் முகமது சுகண்டியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க நினைத்திருந்தா அது ஒரு சாதாரணமான விட ஆனா நபி சொல்லாஹு அவனோட வாழ்க்கை வழிமுறையை பார்த்தா சுபஹானம் சாப்பாடு சாப்பாடு எப்படி சொல்றாங்க அதுல சொல்றாங்க எப்படி மூன்று மாதம் மூன்று மாதம் நாங்க தொடர்ந்து பார்ப்போம் நடிசல்ல அவர்களுடைய எந்த குடும்பத்தினுடைய வீட்டிலும் அடிப்பெரியவில்லை சமைக்கப்படவில்லை கேட்டாங்க எப்படி உயிர் வாழ்ந்து எல்லாம் கேட்டாங்க அதாவது எப்படி உங்களுடைய ஜீவிய காலத்தை கொண்டு போனீங்க சொன்னாங்க அவன அதை பார்த்ததே இல்லை அப்படி ஒரு மாவை கோரிமையுடைய ரொட்டியை தான் நபி அலஹிசல்ல சாப்பிட்டு இருக்கிறான் உடை சுபானம் சொல்றாங்க ஆயிஷா அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு போர்வையையும் அதாவது கனத்த ஒரு மேட்சியையும் காட்டி சொன்னாங்க இந்த ரெண்டு உடுப்பும் மட்டும் இருக்கிற நிலமையில தான் கைப்பற்றப்பட்டாங்க வேற ஒன்று கூடு அன்பாந்த சகோதரர்களை பெரியவர்களே அபிஷன் நல்லாகும் அவங்க இரவுடைய வணக்கம் இரவுடைய வணக்கம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சுஜூதுடைய போ அதாவது சுஜூதுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுல தாயிசா உதயம்லாம் கட்டாயம் நீட்டிருந்த காலை மடிச்சு அவனுக்கு அவங்களோட துகாவுடைய உம்மத்தை பஞ்சத்துல போட்டுடாதே அவங்கள அதாவது அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாரர்களை அவங்க மேல சாட்சாதே எனக்கு கேட்ட துஹாவுடைய பரக்கத் இன்னைக்கு மாஷா அல்லா எங்களை ஒரு நல்ல நிலைமையை தான் வச்சிருக்கிறான் அவங்கப்பட்ட கஷ்டம் இன்றைக்கு இந்த உண்மை யாரும் பட போறதும் இல்லை எனவே கண்ணியமான சகோதரே பெரியவர்களே வாழ்க்கையை நாங்கள் படிக்கணும் ஒரு முன்மாதிரியாக நாங்க இருக்கவனும் நபியோகன மேல உண்மையான இறக்கம் என்றது இதுதான் நபிசல்லும் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை அதை பார்த்து அவங்களோட வாழ்க்கையை போல என்னோட வாழ்க்கை இறுக்கிதா என்று சொல்லி பார்க்கவும் அல்லது இப்ப இருக்கிற எ வாழ்க்க நிலைமைய நாங்க அவங்களோட ஈடு செஞ்சு பார்க்க கூடிய எவ்வளவு பெரிய ஒரு அதாவது நஷ்டமான நிலைமையில வருத்தமாவது வரணும் உண்மையான அன்பே இல்லை எனவே கண்ணியமான சோதர பெரியார் அவ்வாங்கு தான் அதாவது சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தான் குஹித் அதே நீங்க சொல்லுங்க முகம்பத் வைக்கக்கூடியவங்களாக இருந்தால் மக்களை சொல்லுங்க முஹம்பத் வைக்கக்கூடியவங்களாக இருந்தால் அந்த நபியை பின்பற்றுங்க எல்லா விஷயங்களையும் இபாதத்துல மட்டும் இல்ல இபாதத்துல மட்டும் இல்ல இபாதத் மட்டும் நபியா மாதிரி செய்யறதுக்கு முழுக்க சேரது ஆனா வாழ்க்கை வழிமுறை அன்றாட வாழ்க்க முறை எல்லாம் எல்லா விடயத்திலையும் பின்பற்றும் நீங்க அல்லாஹ உண்மையாக நேசிப்பீங்க அல்லாஹுடைய நேசமும் உங்களுக்கு கிடைக்கும் வயலகும் அதே போல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எனவே கனியமான சமுதாயத்திறார்களே நபிசல் அல்லாஹும் அழகி வசல்லாம் அவங்களோட வாழ்க்கை பின்பற்றதுனால அதுல அல்லாஹுடைய அழகி வசல்லாம் அவனோட வாழ்க்கை வழிமுறையில அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹூரத்துல சொல்லியிருக்கிறான் எனவே நபியுடைய ஒவ்வொரு வாழ்க்கைய வழிமுறைகளையும் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஒவ்வொரு வீட்டை வழிநடத்தில வரிமுறை எப்படி இருக்கு இருக்கக்கூடிய கவலையான நிலைமை என்ன தெரியுமா இன்றைக்கு வந்து நபிசல்லம் அவங்கள எதிர்த்து வந்தது யாருன்னு சொல்லி நீங்க வரலாறு சிரட்டி பார்த்தா ாக்களுடைய சரித்திரங்கள் ஏராளமாக வரும் வாழ்க்கை எல்லாமே வீடு கற்றத்துல எங்களுடைய எல்லா விதயங்களும் முழுக்க முழுக்க அதாவது பின்பற்றப்படுவது யாரு நபி அவங்களோட விரோதியாக இருந்தாங்களோ அந்த யூதர்களை தான் அந்த யூதர்களை தான் சரியான சந்தை ரோல் மொடலாக அவங்களோடையும் அவங்களோட கைகூடிகள் இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்டவங்க தான் இன்னைக்கு நாங்க சொல்லுவோமே இன்னைக்கு ஒரு புட்பால் பிளேயர் அல்லது ஒரு நடிகன் அல்லது ஒரு நடிகை வர்கள் மூலமாகத்தான் சமூகம் சீரழிக்கப்படுகின்றது ஒரு நாளும் யூதன் வந்து நேரடியாக ஒன்றும் போறதில்லை பின்னால சில விடயங்கள் வரும் ஒரு நாளும் யூதன் வந்து நேரடியாக வந்து அதாவது உள்ளங்களை முயற்சி செஞ்சு செய்வதும் இல்லை அப்படி செஞ்சால் நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யாரை காட்டி எந்த விடயத்தை காட்டினா இந்த சமூகம் தூங்கும் தெரியுமோ அது அவன் பிடிச்சிட்டான் எனவே கண்ணியமான சகோதர தெரியாதகளே ஒவ்வொரு வீட்டினுடைய தலைவரும் யோசிக்கும் உங்களையும் நலகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க உங்கடைய குடும்பத்தையும் வாழிக்கும் உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி மக்களையும் நலகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க அந்த நரணம் மூட்டப்படுகின்றது மனிதர்களை கொண்டும் கற்களை கொண்டும் மேலும் அதுல சில கடினமான அதாவது இறக்க சிந்தனையே இல்லாத பயங்கரமான மலாயிக்காமல் மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் யா யா அசூகமா அமரகோ யா யா அசூகமா அமரஹோ அல்லாஹ் எதை ஏதூறானோ அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய தன்னையும் அவங்களோட உணர்வுலேயே இல்லை எது சொல்லப்படுகின்றதோ அதுதான் அங்கு நடக்க போகுது எனவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கோங்க என்று அல்லாஹு சாலா சொன்னார் எனவே அன்பான சமூக நிலை பெரியார்களே ஒரு வீட்டின் தலைவராக இருக்கக்கூடியவர் முதலாவது அவர் செய்ய வேண்டிய விடயம் அவரோட பொறுப்பு அவரோட மனைவி மக்களை அவரு முதலாவது அவர் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன தெரியுமா நன்மையும் தட்டும் வழிகாட்டும் சும்மா குறை சொல்லிட்டு இருக்கிறல்ல பாருங்களை தொழுகிறாவே இல்ல பாருங்களை போறானே இல்ல பள்ளிக்கு அப்படி என்று குறை சொல்லிட்டு இருக்கிறதல்ல என்னென்ன முறைகளின் மூலமாக வழிகாட்ட முடியுமோ அத்தனை முறைகளின் மூலமாக வழிகாட்டு அது ஒன்றோ சில உபதேசங்களை சொல்லி தன்னுடைய உபதேசம் அல்லது யாராவது அதாவது மூலமாக்கள் யாராவது கூறுகின்ற சில உபதேசங்கள் அல்லது நபி அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகள் எதையாவது சொல்லி என்னென்ன முறைகளை எல்லாம் வழிகாட்ட முடியுமோ எல்லாத்திலையும் வழிகாட்டுறது ஒவ்வொரு வீட்டு தலைவருடைய கடமை கட்டாயம் கட்ட தெரியும் நாங்க எதிர்பார்க்கறது எப்படி தெரியுமா அவங்க செய்யணும் சில நதிமார்களுடைய மகன் மனைவி எல்லாம் அவளுக்கு மாற்றம் செஞ்ச சரித்திரங்களும் இதுக்கு பொருளானு அது வேற விதயம் பல காலமாக வழிகாட்டி வழிகாட்டி சொல்லி சொல்லி கேட்கல அது வேற விஷயம் அது இல்லாம நாங்க எல்லா விஷயத்தையும் கேட்கறது படிக்கிற எல்லாத்தையும் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்க எவ்வளவு வழிகாட்டிக்கிறோம் சரியான அமைப்புல எந்தொண்டுமே பேசி சேர்ந்திருக்காது யார் யாருட தொழுகை என்னென்ன நல நிலவிக்கிற இன்றைக்கு சில மூத்த வீட்டினுடைய தலைவர்களுடைய தொழுகைய எடுத்து பார்த்தாலே அவர்களுடைய சில சரேகத்தினுடைய சில விடயங்களை எடுத்து பார்த்தாலே எங்களுக்கு யோசனை வருது எப்படி தெரியுமா இவரே இப்படி இருக்கிறார்க்கு சொன்னா வீட்டுல என்ன ஹாலாத்தோ தெரியா வீட்டுல என்ன ஹாலாத்தோ தெரியா எனவே அண்ணாந்த சமுதாயே இது குறை சொல்றது நோக்கம் அல்ல ஒவ்வொருவரும் நானும் கவலைப்படுவோம் ஒவ்வொருத்தருக்கும் சிந்தனை வருவனும் நான் ஒரு வீட்டு தலைவராக வழிகாட்டக்கூடிய நிலைமையில நானும் இருக்கணும் நானும் படிச்சு கொள்ளணும் எந்த வீட்டுக்கு கட்டாயம் நன்மையை கொண்டு நான் வழிகாட்டும் ரெண்டாவது செய்ய வேண்டியம் என்ன தெரியுமா பாவத்தை ஒட்டு தடுத்தே ஆகும் இன்னைக்கு கவலையான விஷயம் என்ன தெரியுமா வாப்பக்கு அதாவது வாப்பது சக்தி இல்லாம இருக்குது மகன் செய்யக்கூடிய பாவத்தை தடுக்கிறதுக்கு மகனை பார்த்து நீ இந்த பாவத்தை செய்யாதே வாப்பா என்று சொல்றதுக்கு இந்த வாப்பது சக்தி இல்ல வாப்ப பயிறாரு வாப்ப யோசிச்சு கொண்டு இருக்கிறாரு அதுக்குரிய காரணம் ஏராளமாக இருக்கலாம் அன்பா அந்த சகோதர பெரியவர்களே கட்டாயம் தடுத்தே ஆகணும் முதலாவது தடுக்க பழவே எடு மது தான் ஒரு மகன் ஒரு மால் வீட்டில தவறு செய்யக்கூடிய நிலம் என கண்டால் அதை என்ன முறையில தடுத்தா அது நிப்பாட்டப்படுவோம் அந்த முறையில தடுக்கணும் அவங்கள மேலும் மேலும் பாவம் செய்யக்கூடிய நிலம தடுக்கப்படாது ஏன்னா சில பெற்றோர்கள் நாங்கள் பார்க்கணும் எப்படி அதாவது அவங்க இல்லாத சந்தர்ப்பத்தில் பிள்ளையை தவறு செய்யறாங்க இருந்தா பயப்படாம பயன் இருக்கிற அப்படி இல்லை அதாவது வீட்டுடைய தலைவர் இருந்தாலும் சரி இல்லாத எந்த நிலைமே இருக்கிறதோ அந்த நிலைமை இருக்கணும் எனவே இதுக்கு எல்லாம் வழி என்ன தெரியுமா ஒவ்வொரு வீட்டு தலைவர்களிடம் இந்த விஷயம் இருக்கும் அவர் நன்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடியவராக இருக்கணும் என்றால் அவர் அதை பாலோ பண்றவராக இருக்கணும் அவர் பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியவராக இருக்கணும் என்றால் அவர் அவர் முதலாவது பாவத்தை செய்யாதவராக இருக்கும் பேசுறதுக்கு அதாவது முழு சக்தியும் உள்ளவராக இருந்துதான் அவர் செயற்படும் இது அதாவது இவர் பாவத்தில் இருக்கிறாரு இவருடைய வாழ்க்கையில இபாதத்தில் இல்ல இவருடைய வாழ்க்கையில பேண்கள் இல்ல ஹரான் ஹராலுடைய பேணுதலும் இல்ல சரீரத்தினுடைய இன்பும் இவர்கிட்ட இல்ல இவரத படிச்சுக்கொள்றதுக்கு முயற்சி செய்யறதும் இல்ல சும்மா வீட்டார்கள் என குறை அதுக்கு தரிவராது மூன்றாவது விடயம் கண்ணியமான சுகந்த பெரியவர்கள் தலைப்பாக பேசப்பட வேண்டிய விடயம் சுருக்கமாக சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு போறேன் ஆடை விஷயங்கள்ல எங்க குழைய உடுப்பு விஷயத்துல எங்க மனைவியுடைய குழந்தைகளுடைய உடுப்பு விஷயத்துல இன்னும் நீக்கக்கூடிய ஏராளமான ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல கட்டாயம் நானத்தான் கண்காணிப்பேன் ஒவ்வொரு வீட்டினுடைய ஆணும் கட்டாயம் கண்காணிச்சே இது அதாவது கணவனுக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லாம இருக்குது மனைவி உடைய ஆடை எப்படி போகுது எப்படி போறான் தன்னுடைய குழந்தையுடைய ஆடையுடைய நிலைமை எப்படி பொங்கல புள்ள அந்த அதாவது உடுத்து போகக்கூடிய நிலைமை என்னது ஒரு வாக்கு கேட்கறதுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லாம இருக்குது ஒரு கணவர் தன்னுடைய மனைவி கேட்கறதுக்கு சக்தி இல்லாம இருக்குது கண்ணியமான சகோதர பெரியவர்களே கட்டாயம் இந்த ஒவ்வொரு விடயங்களும் அவர்களுக்கு வழிகாட்டப்படணும் எது ஒழுக்கமான ஆடை எது ஒழுக்கமட்ட ஆடை ஆடை எந்த விடயங்கள் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்படணும் தனக்கு இயல்பு இல்லையா அது சம்பந்தப்பட்ட எய்வுகள் எங்க இருக்குதோ கட்டாயம் அதுக்கு வழிகாட்டணும் அடுத்த விடயம்தான் எங்களோட கண்காணிப்பு எங்க வீட்டில் எப்படி இருக்குது இன்னைக்கு மாஷா அல்ல நாங்க எங்கட வீட்டில் எல்லாத்தையும் கண்காணிக்கிறது நாங்க பாப்போம் நாங்க போட்டிக்கிற ஃபேன் கொஞ்சம் பலர்ஸ் ஆகி கொண்டு போகுது போட்டிக்கிற லைட் கொஞ்சம் டிம் ஆகி கொண்டு போகுது பத்து வருஷத்துக்கு முந்தி வாங்கின கபட் இப்போ கொஞ்சம் சரியில்லாத மாதிரி விளங்குது கட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிது வீட்டில பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் மாறிக்கிறது இதெல்லாம் பொருள் ரீதியாக துனியாவுடைய கருவிகள் மூலமாக துனியாவுடைய விடயங்கள் மூலமாக இதெல்லாம் எங்களுக்கு கண்காணித்து மெயின்டைன் பண்ணிடலுமோ அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது ஆனா வீட்டுல என்னட மனைவி எங்க போறா எங்க பிள்ளையர் எங்க போறாங்க யாரோட பேசுறாங்க பழகுறாங்க சரீ அரசுக்கு உட்பட்டதா இல்லையா என்ன என்ன தொழில்நுட்பமான சாதனைகள் அவனோட கையில இருக்குது அதில் என்னத்தான் போயிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ற கண்காணிப்பு கண்காணிப்பு ஒவ்வொரு தகத்தம் கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு மூலமா சொல்றாங்க தெரியுமா இவரு கண்காணிக்கணும் எப்படி என்ன இவருக்கு தூக்கம் வரப்படாது அப்படியே தொடர்ந்து சொல்ல போறாங்க ஒரு இமாம் தன்னுடைய மக்கள் அவர் கட்டாயம் வழிகாட்டும் கண்காணிக்க மனைவி தன்னுடைய வீட்டில இருக்கக்கூடிய உடமைகள் பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்காணிக்க ஒவ்வொரு வீட்டினுடைய விடயம் என்னதுல கட்டாயம் கண்காணிக்கணும் எங்க போறாரு இரவுடைய நேரமான இந்த மகன் எங்க போறாரு இவ அதாவது தன்னுடைய கும்பல புள்ள தஞ்சாயிரம்ல எங்க போறாங்க கிளாஸ் போனதுக்கு பின்னால எங்க போறாங்க கண்காணிக்கணும் இது என்னென்ன பிள்ளைனுக்கு இறக்கம் கூட என்ன சில சைக்கோலஜி சைக்காலஜியா இது வந்து இஸ்லாசு நான் ஏன் பிள்ளைகளுக்கு எல்லா விஷயத்திலையும் தொடர்ந்து கொடுத்துதான் நீக்கிறேன் அவங்க எப்படி எல்லாம் நீக்கலும் அப்படி எல்லாம் நீக்கலாம் அவங்கள கண்டிக்கிறத பத்தி யோசிக்கிறதே இல்ல யாரு சொன்னது யாரு சொன்னது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை கண்காணி கண்டிக்கிறதுக்கு மாக்கிட்ட கேளுங்க சொல்லுவா சொல்லி அடிக்கிறது சம்பந்தமாக அடிக்க சொல்லி வந்த ஹதீஸ் யாருக்கு ஒவ்வொரு பெற்றோரும் வேற வேற விடயங்கள் எல்லாம் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல இதெல்லாம் அடிக்கிறதுக்கு கண்டிக்கிறதுக்கு கண்டிக்கிறதுக்கு உண்டான முழு அதிகாரமும் இருக்குது பெற்றோருக்கு அதுக்கு பொருத்தான் மத்தவங்க இன்னைக்கு ஏசவானம் கண்டிக்கவானம் பிள்ளைய செய்யற மாதிரி செய்ய விடுங்க அதெல்லாம் புறந்து சரி வரும் என்று தடாவி தரா இருந்துட்டு அதுக்கு முத்தினத்துக்கு பின்னால அவங்க வளர்ந்து பெரியாலி அவர் திருப்பி கேள்வி கேட்க வாப்பிட்டேன் என்ன விஷயத்த நீங்க கையெழுக்க வாணுமா உங்களை போல சொல்ற உமா தான் கூற மாதிரி கோவை நீங்க ஒன்னும் கேட்கவானுமா அம்பா அந்த சகோதரிய பெரியாது கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிக்க வேண்டும் நாங்கள் இப்ப பெரியவங்களாக இருக்கிறோம் இவரு எந்த ஒரு விஷயத்தையும் கண்காணிக்கிறதும் இல்ல ஆனா தவறு செஞ்சா மட்டும் கண்டிக்கிறது அது இல்ல கண்டிக்க கூடியவங்க எப்படி இருக்கணும் அந்த புள்ளக்கு ஒரு பயன் கொண்டு இருக்கணும் எப்படி பாப்பா இத வந்து கேட்டா முடிச்சு தன்னுடைய கணவர் வந்து அவ்வளவுதான் இந்த கண்டிப்பினுடைய பயம் இருக்கணும் கட்டாயம் கண்காணிக்கப்பட்டால்தான் வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகளை சரியாக பார்க்கலாம் எங்கட குடும்பத்தினுடைய விஷயத்துமோ அதை நாங்க செய்யறோம் அன்பா அந்த சௌ நாங்க இது கடுத்ததாக கவலைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விதயம் என்ன தெரியுமா என்னுடைய நான் முன்னாள் ஒரு விஜயம் என்று சொன்னேன் யூதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இவர்களை பத்தி அல்லாஹுல ஒரு ஆயத்தில் எப்படி சொல்றான் தெரியுமா சொல்றான்னு எப்படி தெரியுமா சில பேர் இருக்கிறாங்க அவங்க நாங்க இறக்கி வச்ச நேரு வழிய ஆதாரங்களை வழியில போனா சூரக்கம் போகலுமோ அந்த வழிய மறக்கிறாங்க இவர்களுடைய வேதத்துல இவர்களுடைய வேதத்துல மலிமஸ்லம் அவருடைய வரையையும் அவங்களை பின்பற்ற வேண்டிய அவசியத்தையும் சொல்லப்படுது இவங்க இத வேற முறையில தகரீப் செஞ்சு அவங்கள சவுரா சிந்தியில வேற முறையில மாற்றி இன்னைக்கு வழிகாட்டலே இல்லாத மாதிரியும் சொல்றான் உலா கயல் அணுகுமுல்லு அணுகுமுல்லு அல்லாஹூத் ஆலாவும் இவங்களை சபிக்கிறான் யாரு யாரெல்லாம் சபிக்க கூடியவர்கள் இருக்கின்றார்களோ சரியான நேர்மறையில் கூடிய நல்ல மக்களும் அவர்களுடைய சாபமும் இவர்கள் மீது உண்டாகும் இந்த அடிப்படையில் ஒரு விஷயம் ஒன்று கவலையாக நான் சொல்றேன் இன்றைக்கு எங்கடைய பொதுவாக வாலிப பிள்ளையில பார்த்து ஒவ்வொரு பொசுபாக்களிடம் சில விதயங்கள் சொல்லப்படத்தான் செய்தேன் நான் கவலையாக ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் என்ன தெரியுமா இன்றைக்கு எங்கட உண்மைத்துக்கு விளக்கம் இல்ல எங்கடைய வாலிபர்களுக்கு வெச்சிருக்கக்கூடிய சாகர் என்ன புரிவெடுத்தீங்கன்னு சொல்லி சில பேருக்கு மலர் விளங்கும் இவர்களை மூடையாக்குறது யோசிக்க கூடிய தன்மையா இவங்கள எடுக்கிறது இதுக்கு இவங்க பாதிக்கிற வெப்பன் போதை போதை போதை வஸ்துக்கள் எதெல்லாம் இருக்குதோ அந்த பேரோட சொல்றதே ஒரு நஜீஸ் அசிங்கிறேன் கேள்விப்பட்டோம் பதினாறு வயசு பதினேழு வயசு அடிமையா கழட்டிக்கொள்ளை வாதிப்படுக கழட்டிக்கொள்ளை பெண் பிள்ளைகளும் அடியா அடிமையாக இருக்கிறான் பெண் எனவே இந்த புள்ளை இந்த குள்ளே இதை கொடுத்துட்டு இவங்கட காகத் என்ன தெரியுமா ஒரு சில வருடங்களை குறி வச்சிருப்பாங்க பொதுவாக யூதர்களுடைய முழு கணிப்பும் வந்து உடனே அவங்க செய்றது இப்ப சில அதாவது காலங்களை வச்சிருப்பாங்க இதுக்கு பொறம் இது நடக்கும் என்று சொல்லுங்க நாங்க பார்க்க சில மசிதிக்கு போனா சுஜூத் போனா உறுப்பு வழங்கப்படாது போட்டோ போட்டீங்க இது இந்த தாகண்டு தான் அது உலகம் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா நூறு வருடங்களுக்கு முன்னால ஐம்பது வருடங்களுக்கு முன்னாக இந்த இறுக்கமாக வாலிபர்கள் உடை அணியும் இறுக்கமாக சின்ன டீஷர்டு ஃபிட்டா போடணும் இஸ்லாசில ஃபிட்டா உடுக்க இயலாது முதலாவது நாங்கள் அதை விலங்கி போடணும் ஆண்களும் தான் போட்டு இவங்க இபாதத்துடைய டைம் இபாதப்படக்கூடாது இதுதான் முதலாவது இவங்களோட ஆசை ஹராமான உணவு முறைகளை இவர்களுக்கு நாங்க உண்டாக்கள் கபூல் செய்யப்படக்கூடாது போதை வத்துக்களுக்கு இவர்களை அடிமையாக்கோசிக்கப்படாது ஒவ்வொரு ஊர்ல போதை வர்த்த பாவிபர்களுடைய கதைகளை கேட்டா அன்பான சகோதரர்களை சில விடயங்கள் இங்க சொல்ல இயலாது கொஞ்சம் மலர்ச்சி ஆராய்ந்து பாருங்க ஒவ்வொரு ஊர்லயும் நடந்திருக்கக்கூடிய கதை என்ன இவன் பாவித்து இவன் பாவித்து யாரும் விளங்குதில்ல வீட்டில தன்னுடைய தாயும் விளங்குதில்ல சகோதரியும் விளங்குதில்ல யாரும் மிரட்டான் என்றும் விளங்குதில்லை இந்த போதையுடைய அடிமையின் காரணமாக அதாவது கொலை மிரட்டல் நின்று வந்திருக்கிறது வீட்டில் இருக்க பள்ளிசா எல்லாரும் நான் கூப்பிட்டு போட்டேன் பைரங்கமா சொல்லக்கூடிய கருத்து இந்த காலத்துல நடக்கக்கூடிய விடயம் அன்பா அந்த சகோதர பெரியவர்களே இன்னொரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா இந்த பிள்ளைகளுக்கு வந்து போத வஸ்துக்களை இவங்க வாங்குறதுக்கு இவங்களுக்குள்ளவர்கள் வயசுல மூத்தவங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது சொல்லலாம் ஒரு தொழிலாக இவங்க அதை இவங்க பாக்குறாங்க இல்ல தண்ட சமூகம் தோதாகொண்டு போகுது மோடையொண்டு போறாங்க யோசிக்க கூடிய தன்மை இல்லாம போவதே என்ற கவலையும் இல்ல இவர்களுடைய வயிற்று சிறப்புக்காக வேண்டி செய்ய சொல்றேன் வலி கெடுக்கிறதுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் வலி கெட்டு போறதுக்காக வேண்டிய காரணியாக இருக்கின்றார்களோ உலக உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மக்களுடைய சாபமும் அவர்களுக்கு உண்டா அந்த கொடியன் கெட்டு போனா அலுறது யாரு அந்த வாலிபன் அதை பாதிச்சு அவன் எடுக்கிறதுக்கு வழி இல்லாம போனா தூக்கி டொய்லெட்ல போதையான நிலைமை இல்ல டொய்லெட்ல மூச்சு யாரு சின்ன வாலிபர்கள் முறையான வழிகாட்டல் இல்ல வலிக்கு எடுக்கிறதுக்கு சூரத்து நாட்டாள சொல்றேன் மனிதர்களுடைய உள்ளத்துல கூந்து விளாடக்கூடிய பொதுவாக சொல்றேன் முஸ்லிம் உம்மதிக்கே இந்த மிசை சேரணும் அவர்களுக்கு அவங்களும் என்றதுக்காக வேண்டி சொல்றேன் சின்ன வாலிபர்கள் கெட்டு போறதுக்கு எந்த மூத்தவர்கள் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க முதலாவது அதாவது அனைத்து மக்களுடைய சாதத்துக்கும் ஆளாவாம இருக்கணும் என்ற எல்லாத்தையும் முட்டி போட்டு வழிகாட்டக்கூடியவோதாக இருக்கணும் நேரத்துக்கு அவர்களை அவர்களுடைய விடயங்களை செய்வது கூட படிப்பு அவங்கள ஆர்வம் செலுத்தோணும் ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது அத தான் இனம் இன்னைக்கு ஒரு பொடியை ஓடினாலே ஒரு பொடியை கொஞ்சம் சிரிச்சாலே நாங்க முதலாவது சீ குத்தியுமா இவனடா பொள்ளாதவனா வருவான் சின்னத்திலே சொல்லி முடிஞ்சா பொல்லாதவன் என்ற வார்த்தைகள் நாங்க பயன்படுத்தணும் இதத்தான் அனுப்பாட்டுவோம் அது இல்லாம செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல கண்டிக்கவே இடத்துல கட்டாயம் கண்டிக்கத்தானும் சில அதாவது தாய்மார்களும் உருப்படாம போய்த்துருவாய் நீ ஒழுங்காய்பார்த்தைகளை நிறுத்திக்கொள்ளும் எனவே ஒவ்வொரு வீட்டினுடைய தலைவரும் கண்காணிக்க ஒரு கொசுபால முடிகிற விஷயம் இல்லை ஏதோ ஒரு சில விடயங்கள் இங்க ஞாபகம் செய்யப்பட்டுச்சு கவலையாக சில விடயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு நாங்க யோசிப்போம் எல்லாம் அல்லாம் ஜல்ல ஜிராலு எனக்கு இதாக பாதையை காட்டித் தருவானாக பாவங்களை மன்னிப்பாயாக பெற்றோர பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முழு உலகிலும் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நீ எந்த வழியா அல்லா நேர்வழி என்று வச்சிருக்கிறாயோ அந்த வழியை மூத்து வரைக்கும் பின்பற்றாக